ஜீவனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த ராசபஞ்சாத்யாயி பாகவரத்துக்கே ஹிருதயமான தசமஸ்கந்தத்தில் அதுக்கு நடுவிலேயே இருக்கு ஹிருதயம் ஹார்ட் ஆமா இந்த அஞ்சு அத்தியாயத்தை பின்னாலையும் பல சுத்தி சொல்றார் அஞ்சு அத்தியாயத்தையும் விடாம வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு ஹிருத்ரோகம் போகிறது ஹிருத்ரோகம் வந்து என்னன்னா மாம்சபூஷ்டமான ஹிருதய நோகங்கள் போறது இருக்கு வயசானவர்களுக்கு வந்து கொடுத்துப்பார் அதை தவிர காமக்ரோதாதி அந்த ரோகங்களும் போகிறது அதை வந்து காண்பிக்கிறார் ஆமாம் ஏன்னா இது வந்து அந்த பரபிரம்மும் ஜீவனும் சேர்ந்து ரமிக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு ஆத்மானுபவம் பிரம்மா அதனால தான் சன்னியாசிகள் வந்து இதை மிகவும் கொண்டாடுகிறார்கள் அப்படி இருக்கிறதுல இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயமானது அந்த ராச பஞ்சாத்தியாயில அஞ்சாவது அத்தியாயம் இதுலதான் பகவான் அந்த ராசம் ஆடுகிறான் அர்த்தம் பார்ப்போம் மூலத்தை செவிச்சாச்சி நேர்த்திக்கு அர்த்தத்தை பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சுகபிரம்மிகள் சொல்றார் அந்த ராசக்கிரீடையில கிருஷ்ணனோடு கூடிய ஸ்தீகளோட ஒரே சப்தம் என்ன வளையல்களுடைய சப்தம் அவர்கள் வளையானம் வளையல்களுடைய சப்தம் நூப்புராணம் காலில் கட்டிட்டு இருக்கிற சலங்கைகளுடைய சப்தம் அப்புறம் கிங்கணிகளுடைய சப்தம் எல்லாம் ஒன்று கொன்று அப்படி கலந்துருக்கு அப்போது ஏற்கனவே சொன்னால் இல்லையா எவ்வளோ ஒரு ஸ்திரீகள் இருந்தாலும் ஒரு கணக்கு அவர் சொல்கிறார் இல்லையா அது வியாக்கியானத்தில் அங்கங்கே காம்கிறார்கள் எப்படி தெரியும் இவ்வளோ ஸ்கிரீகள் எப்படியோ இருக்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு தெரியும் தெரிய விட்டுங்க அதை ஒரு கணக்கு வந்து முக்கியம் இல்லை அதாவது கணக்கில்லாத கோபிகைகள் இருந்தார்கள் அப்போ எவ்வளோ கோபிகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த கிருஷ்ணனும் ஒரு ஒரு பிம்பத்தை எடுத்துக்கொண்டான் நடுவில் ஒரு கிருஷ்ணன் வந்து புருளாங்குழல் வச்சுட்டு இருப்பான் அவன்தான் கிருஷ்ணன் மற்றெல்லாம் வந்து அவனுடைய ஜெரஸ் காபி அப்படி தான் அப்படி இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய வளையல்கள் சலங்கைகள் காலில் கட்டிருக்கூடிய சலங்கைகள் கிங்கிணிகள் இதெல்லாம் சப்தம் ஒண்ணுக்கு ஒன்று அப்படி அப்படியே கலந்து பின்னி பிறந்தது அந்த இடத்துலையும் அவர்களோட பகவான் தங்கமணிகள் நடுவில் இருக்கக்கூடிய மகாமரகதம் மாதிரி அவர் விளங்கினான் ஹைமானா மணி நாம் தங்க மணிகளாக இருக்கு ஹைமானம் ஒரே தங்கமயமா இருக்கு இல்லை அவர்கள் பார்ப்பதற்கும் தங்கமயமான கலரோடு தான் இருப்பார்கள் அதில் நம்ம அண்ண இதே அந்த மேக கலரில் இருப்பார் அதாவது நீல கருப்பு கருணீலமாக இருப்பார் ஐயா அப்போது அப்படி மகாமரகத்தம் போல் இங்கே விளங்கினார் அந்த நடுவில் இருக்கில் அப்படின்னா நன்றாக கிளியராக தெரியிறாப்புல இருக்கும் எப்படின்னு கண்டுபிடிக்கிறாப்புலாம் அப்படி இருக்காரோ கால் அபிநயங்களோட அதாவது இதை பார்த்துக்கலாம் நம்ம இந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் எல்லாம் அந்த தீபத்தை சுற்றி ஆடுறபோது பலவிதமான கால் அபி அபிநயங்கள் பண்ணுறார்கள் இல்லையா அது மாதிரி கால் அபிநயங்களோட பாதன் யாசைகி புஜ வி திருபிகி அப்போ கை அபிநயங்களோட அப்படியும் சஸ்பிதையை நன்றாக சிரித்து கொண்ட புருவநீரிகளோட அப்படியும் பஜ்ஜன் மத்திகி வணங்கின அப்போ இடு இடுப்பு பிரதேசங்களோட அசையக்கூடிய அவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்துகளோடு அப்போ கஞ்சு கோஷ்டன்னு சொல்லுவாள் அப்படி கஞ்சுங்களோட கன்னத்தில் ஆட ஆடக்கூடிய அந்த குண்டலங்கள் அந்த குண்டலங்கள் காதில் தொங்கிறது அப்படியே பளிங்கு மாதிரி இருக்குது அவருடைய கன்ன பிரதேசம் அதில் வந்து பிரதிபலிக்கிறது அப்படி ஆடுறபோது அது வந்து இடிக்கிறது அப்படியும் வேர்த்து போயிருக்கு சவித்யன் முக்கியம் ஸ்வித்வன் முக்கியம் ஸ்வித்வன் முக்கியம் வேர்த்து விறுவர்த்து இருக்கக்கூடிய அளவில் வே முகம் கொண்டவர்கள் தலை முடியும் வக்தங்களும் அப்படியே கபரரசனா கிரந்தியாக அவிழ்ந்து போடுது அப்படி வந்து போடுது அப்படிப்பட்ட கோபிகர்கள்னால் கிருஷ்ணனை பற்றி கானம் பண்ணிக்கொண்டு மேகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின்னல்கள் போல் வழங்கினார்கள் ஆமாம் ஏன்னா அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான் பின்னால் சொல்லுவோம் அப்படி இருந்தார்கள் அப்போது ரெண்டு கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகை ரெண்டு கோபிகள் நடுவில் ஒரு கிருஷ்ணன் அப்படின்னா ஒரே நீல மேகமாக இருக்கக்கூடியதில் நடுவில் இந்த கோபிகைகள்னால் அப்படி மின்னல்கள் மாறி தங்க மாதிரி இருக்கார்களே மின்னல் பல இறங்கினார்கள் அப்படி கிருஷ்ணனுக்கும் சந்தோஷத்தை பிரீத்தியை ஏற்படுத்துவ பிரியம் கொண்டவர்களாகவும் அவனுக்கு சந்தோஷம் ஆனந்தத்தை ஏற்படுத்துவோம் அவனுக்கு வந்து ஆத்மாராமன் நான் இருக்கணும்னு சொல்லிட்டார் அவர் நான் எந்த கட்சியிலும் சேராதவன் சொல்லிட்டார் சொல்லிட்டார் இல்லையா போன அத்தியாயத்தில் அப்போ ஆத்மாராமாகி ஆப்தக்காமா அது ஞானிகளை குறிக்கிறது விரக்தியை அடைந்தவர்களுக்கு குறிக்கிறது வைராக்கிய விவேகத்தை அடைந்தது மற்றவர்கள் வந்து ரொண்டு மோசமான கேட்டகரி அதாவது சை நன்றி கொண்டவர்களும் குருக்கு துரோகம் பண்ணக்கூடியும் அதில் நான் எந்த கட்சியிலேயும் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எங்கிட்ட காண்பித்த அந்த ஒரு அந்த பிரேம பக்திக்கு நான் ஈடுவே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால் அவனுக்கு பிரீத்தி ஏற்படுதல் இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் விட இருக்கும் அந்த அப்படி பண்ணிட்ட ரத்த அப்படியும் மதுரமான இனிமையான கட்டம் கொண்டவர்களாகவும் ஆடக்கூடிய அந்த பெண்கள்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தால் மிக ஆனந்தமடைந்து அப்படியே உறக்க பாடுகிறார்கள் இந்த கானத்தால் இந்த லோகமே அப்படியே பரவிந்தது எல்லாம் பாடுகிறார்கள் பரவி அப்போ ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய சுரஜாத்திகளை ஒன்று கொண்டு கலக்காமல் பாடினார்கள் ஒன்று கொண்டு கலக்காமல் பாடினார் இன்னொரு தந்து சுரஜாதிக்கு ஸ்வரஜாத்திகளை ஒன்று கொன்று கலக்காமல் படினார் அதனால் சந்தோஷம் இருந்தது கிருஷ்ணன் பல பலே அப்படின்னு பேஷ் பேஷ் சாது சாது குட் குட் அப்படின்னு கொண்டாடான் கொண்டாட கொண்டாடின அப்படி அதே ஸ்வரஜாத்தியை துருவதாளம் போட்டு காணப்படும் துருவம் ஒண்ணின் துருவதாளம் போட்டு காணம் பண்ணினாள் அவளுக்கு கிருஷ்ணன் வந்து வெகுமானம் கொடுத்தார் அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அவர்களை வந்து பாராட்டி புகழ்ந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கண்ணன் கொடுத்தான் அந்த ராச விளையாடு அதுதான் ராச விளையாடுன்னு கூட்டம் கூட்டமாக அந்த கோபிகைகளும் இருந்தார்கள் அந்த கோபிகைகள் ஒரு கோபிகைக்கு நடுவில் ஒரு கோபிகை ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் இருந்தாள் ரெண்டு கண்ணன் ரெண்டு கோபிகள் நடுவில் ஒரு கண்ணன் இருந்தான் அப்படி ஒரு வட்டம் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அழகான அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய கலரும் அதான் மின்னலாக இருக்குது மேகங்கள் ஏன்னா கருநீளமாக இருக்குது அப்போ அது ஒன்றா சேர்ந்து சுற்றினா அப்படி இருக்கும் வந்து நம்ம இதை பார்க்கலாம் பல கலர்களை போட்டு ஒரு சுற்றி சுற்றினா கடைசியில் என்ன வரும்னா வெள்ளையாக தெரியும் வெள்ளையாக தெரியும் ஒரு பிரிசமில் வந்து ஒரு இதை ஒளி கற்ற வந்து அப்படியே பாஸ் பண்ணி வெளியில் எடுத்தால் அதை விவியார்னு வருதில் பார்த்துக்கோ இல்லையா எப்படி வானவில்லை வருது அந்த மாதிரி அப்போ இப்படியே வந்து ரெண்டு விதமான கலர்களோடு அழகாக இருந்தது அப்படியே அவர்கள் வந்து தோன்றினார்கள் அப்போ அவர்களுடைய ராச விளையாட்டில் வளையல்கள்லாம் சத்தம் போடுது காலை கட்டிட்டு கூடிய கால் சிலம்புகள் அந்த அது வந்து சத்தம் போடுது சதங்கைகள் சத்தம் போடுறது இப்படி அவர்கள் வந்து சத்தமாக ஒவ்வொன்றும் அப்படி விளையாடுறது அது வந்து இந்த தங்கத்தால தங்கமணிகள் பட்டப்பட்ட ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆபரணம் இருக்குன்னு அதில் மரகதம் எப்படி நடுவில் இருக்கும் மரகதமும் ரத்னம் பதித்தா அப்படி இருக்கும் அப்படி கோபிகள் நடுவில் தேவகிய புத்திரனான கிருஷ்ணன் அழகாக விளங்கினான் அவன் கோபால சூடாமணி ஆச்சை அப்போது அந்த மணியாச்சை ரத்னம் மணியாச்சிய அவன் மரகதம் ரத்னம் போ பதித்தா அந்த தங்க மணிகளுக்கு நடுவில் அப்படி காட்சி அளித்தான் ஆடும்போதும் பாதன்யாசகே புஜவி தூதுவிக்கும் அதாவது ஆடுறபோது தாளத்துக்கு தகுந்த மாதிரி காலடி மாற்றி மாற்றி வைக்கிறது இப்போ வந்து அது வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு பத்து வரு பதினைஞ்சு வருஷத்தில் ஃபேஷனாக நம்ம அந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்தில் அதுவும் குழந்தை சின்னவர்கள்லாம் இவர்கள்லாம் ஆடுறபோது அதை வந்து வேகமாகவும் மெல்லாகவும் எப்படியெல்லாம் ஆடுறதுன்னு பல விதமாக பண்ணுறார்கள் அது மாதிரி காலடி வைப்பதுனால ஒரு தாளத்துக்கு தகுந்த மாதிரி வைப்பதையும் கைகளுடைய முதிரைகளாலையும் அதாவது கைகளுடைய ஒரு தேட்டைகள் காலினுடைய தேட்டைகள் கால் அபிநயங்கள் கை அபிநயங்கள் அப்படி இருக்கக்கூடிய கால் அபிநயங்கள் கை அபிநயங்கள் காலுடைய தாளத்துக்கு தகுந்த மாதிரி கைகளுடைய புத்திரிகள் அப்படி இருக்கக்கூடிய அப்படி சிரிப்போடு இருக்கக்கூடிய புருவ நெறிப்பாலையும் அந்த இடுப்பு அப்படி உழைப்பதாலையும் அவர்களுடைய சரீரம் மேலே இருக்கக்கூடிய அந்த வஸ்திரங்கள் அசைவதாலையும் கன்னத்தில் அப்படியே அசைஞ்சு மோறக்கூடிய குண்டலங்கள் ஓடுற போதும் சுற்றி ஆடுற அதாவது இதே சொன்ன நாமசங்கீர்த்தன் திவ்யநாமசம் கீர்த்தனம் போது ஆடுறபோதும் அந்த குண்டலங்கள் வந்து ஜிமிக்கி மாதிரி போண்டிருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த குண்டலங்கள் அது வந்து பல பலாண்டிருக்கக்கூடிய அவருடைய கன்னங்கள் அப்படியே பிரதிபலித்து அப்படியே ஆடுறது மோதுருது அப்படி அழகுமிக்க அந்த கோபியர்கள்லாம் இதாக இருக்கார்கள் ஏன் சரீரம் இது சரீரம் வந்து சிரமப்படுத்தி ஆடுறதுனால வேர்க்கிறது அப்போ வேர்க்கு அவருடைய கேசமும் சரீரத்தில் கூடிய அந்த வஸ்திரமும் முடிச்செல்லாம் அப்படி தளர்ந்து போகிறது அப்படி கண்ணனை பற்றியே பாடிக்கொண்டு அவர் ஆடி ஆடுகிறார்கள் எல்லாம் கா கருமேகம் அதாவது கருணீல மேகம் அதுதான் அண்ணன் நம்ம அண்ணன் கண்ண கருப்பண்ண கிருஷ்ணன் அவன்கிட்ட நடுவில் மின்னல் பான்றி இவர்கள்லாம் காட்சியளித்தார்கள் மின்னல் வந்து மழை காலத்தில் பார்த்தா தெரியும் எப்படி படித்து படித்து படிச்சுன்னு வரும் கண்ணு பார்த்தா போடும் கண்ணு போடும் அதனால் அப்படி அவர்கள் வந்து இவர்கள் தான் இரண்டாவரணின்னு சொல்கிற மாதிரி இருக்கார்கள் இவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படி அவர்கள் காட்சியளித்தார்கள் கிருஷ்ணனோ கிருஷ்ணன் அவர்களை வந்து ஆலிங்கனம் பண்ணி அதனால் சந்தோஷப்பட்ட கோபியர்கள்லாம் அவருடைய கண்ணனுடைய அந்த பிரியத்திலையும் அன்பிலையும் மேலும் சந்தோஷப்பட்டு அப்புறும் மதுவா மிருதுவான குரலில் மதுரமான குரலில் மதுரமான குரலில் மிருதுவான குரலை பாடிக்கொண்டே ஆட ஆடுகிறார்கள் இப்படி மதுரமான நாதம் இந்த லோகத்தை அப்படியே சூழ்ந்து பரவிருந்தது கண்ணனை பற்றிய கண்ணனுடைய ஒரு சேட்டிதங்கள் கண்ணனுடைய புகழ் கண்ணனுடைய லீலைகள் அதை பற்றியே பாடுகிறார்கள் அது அப்படியே சூழ்ந்து பரவிது அப்போ காச்சுறு சமம் உக்குந்தேன ஸ்வரஜாதி ரவிச்சுட்டா ஒத்தி வந்து கிருஷ்ணனுடைய சுரஜாதிகளை ஒன்று கொண்டு கலக்காமல் பாடினாள் இன்னொன்று வந்து அதனால சந்தோஷப்படு கண்ணன் கண்ணன் வந்து பேட் பேட் குட் கோட் நல்லது நல்லது பலே பலே நல்லது அருமை அருமை குட் குட்னு சொன்னான் அப்படி பாராட்டின சந்தோஷப்படுத்தினால் இன்னொத்தி இன்னொரு சுஜாதத்தையும் துருவத்தாளத்தோட மேலே அழகாக பாடுகிறாள் அதான் இன்னும் பெருசும் பாராட்டியை வளர்க்க முடியும் இப்படி ஒத்தரை செய்யக்கூடிய காண்பிக்கக்கூடிய ஒரு அதாவது அவர்களுடைய பிரத்யேகமாக காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை அது வந்து கொண்டாடுகிறான் கண்ணன் பாராட்டுகிறான் அதை வந்து சில அதனால் அவர்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டார்கள் ஏற்கனவே கண்ணனுடைய ஸ்பர்சத்தால் பிரம்மானந்தத்தை அடைந்திருக்கிறார்கள் மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்திலேருந்து மூலத்தை சேவிப்போம் காத்திரேராசபரிசிராந்த பார்ஷ கதாபா ஜாஹுனாஸ்கஜயமல் திரே காம்சம் பாஷசியோத்லம் சந்தனித்திருஷ்டோமாச்சுபா காச்சிரே ரசபரிஷ் பார்த்தஸ்தகிரந்தம் சதேவயா திரே காம் சாஹூம் கிருஷ்ணசோத்லம் சந்தனிப்மாராய்ரோமாச்சுபிட்டு நாட்டவிண்டலமண்டித்தண்டம் கண்டே சந்தைய அதா தாம்பூலச்சர் कसचिन्नाट्यक्षिप्त कुंडलत्षमंडित ouais गंडम गंडे सन्धत्या अझातांबूलचर्त नृत्यं गाएते काचने कूजनूपरमे कला पाश्वस्थ अच्युता हस्ताभ्यादात स्तनो शिव नृत्यं गाएते काचरे कूजनूपरमे कला पार्श्स्थ अच्युता गोप्यो ल्वा अचुनम कां स्वल्लभम गृहीत्य तोर्भ्यां गायस्थम विज गोप्योल्धवा अचुम कां स्त्रीयल्लभम गृहीत्य तोर्भ्यां गायस्थम विजय्रे पच्लोक पदे मार्पम मूलते से रुम वसान विषयों पाकू காத்தி என்ன இது இருக்கும் அதாவது நம்ம ஸ்டாக் என்ன இருக்கோ அது வந்து வந்துடும் காத்தித்தம் ராசபரிஷ்ராந்த பார்ஸ்வஸ்தரா பதா ஜாஹுனா ஸ்கந்தம் ஸ்கந்தம் ஸ்லதது வலய மல்லிகா காத்தி ராசபரிஷ்ராந்த பார்ஸ்வஸ்தரா ஜிரா பாகுனா ஸ்கந்தம் ஸ்லதது மல்லிகா அத்திரே பாஹு கிருஷ்ணசோத் பல கந்தனிப்மாய பிஷோமாச்சு திரேக்காசம் பாஹும் கிருஷ்ணஸ்தோர்ப்பலசரவம் கந்தனிப்மாராய புச்சுபிட்வி குண்டலவிஷமண்டிம் கண்டம் கண்டே சந்தைய அரா தாம்பூலச்சர் क्याचिन्नाट्यक्षिप्त कसाचिनाट्यक्षिप्त कुंडलत्षमंडित गंधम गंडे सन्धत्यादाता भूलचर्तमृत गाएते काचने कूजन्ूपुर कला पास्थ अच्चुस्ताभ्या श्रांताो शिव रृथ्यती गाते काजन्ूपुर मे कला पास्थ अच्छुस्ताभ्यास्थ अचुरहस्ताभ्या श्रांतादाते स्तनो शिव கோபியோ லப் அச்சுரம் காந்தம் ஸ்ரீயம் ஏகாந்தவல்லபம் கிரகீட்ட காயந்தஸ்தம் விஜயகிரே கோபியோ லுவ்வா அச்சுரம் காந்தம் ஸ்ரீயேகாந்தவல்லபம் கிரகீட்டோர்பாம் காயந்தஸ்தம் விஜயகிரேம் பதினஞ்சாவது ஸ்லோகம் அஸ்தம்பாக இப்படி சுகர் வர்ணிக்கிறார் அந்த அழகான ராசலீலையும் ஏன்னா அவரும் ஒரு ஆத்மாராமர் அவரும் ஒரு ஆத்மா அவர் கண்ணனுக்கு வந்து பிரத்யேகமா கண்ணனுடைய புல்லாங்குடல் வாசிக்கதை கேட்டுதானே பாகவன் கேட்க வந்தார் அவர் அதனால அவர் ரசிக்கிறார் ராசக்கடியால் இப்படி அதாவது குறவி கூத்து அதனால் அது அடைந்து ரொம்ப அது சிரமம் அடைந்து அதாவது டயர்டாக போனேன் வேர்த்து ஒத்து வந்து வளையல்களும் மல்லிகை புஷ்பங்களும் நழுவி பக்கத்தில் இவ்வளோ கிருஷ்ணனுடைய தோளை கையால் அப்படியே கட்டி கொண்டாள் அவளால் வந்து அதிகமாக இன்னும் சுத்த முடியல அப்போ கொஞ்சம் டயர்டாக போனாப்ள இருக்கு அதாவது வேர்த்து விரும்பத்தாயிரத்து ஒரு பக்கம் வந்து களைச்சு போனாப்ளாயிரத்து அப்போ களைச்சு போனவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய தோளத்தங்கையால் அப்படியே கட்டி கொண்டாள் ஒரு கோபிகம் அது யார் யார் பேரே அவசியம் இல்லையா ஏதாவது பேர் எதுக்காக இருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது இவர்கள் ஐடென்டிஃபையே லாஸ்ட்டு நமக்கு ஐடென்டிஃபை கூட இருந்தும் சொல்லிருக்கும் அப்போ ஐடென்டிஃபை எல்லாம் லாஸ்ட்டு அவர்களில் வேறொருத்தி வந்து தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய சந்தனம் பூச்சினதும் ஆம்பல் பூ வாசனை உத்பல சௌரபம் ஆம்பூ மற்ற இந்த வாசனை நல்ல வாசனை புஷ்பம் இருக்கக்கூடிய வாசனை கொண்டதோடையும் சென்ட் வே வச்சுருந்து காவிச்சு போங்களேன் கிருஷ்ணனுடைய கையா முகர்ந்து மயூர் கூச்சிருந்து அப்படியே முத்தமிட்டாள் அவளுக்கு துச்சும்பனுக்கு ஆலிங்கனம் செய்து கொண்டு வந்து முத்தம் கொடுத்தாள் எப்படி தன் தோளில் இருக்க கண்ணனுடைய க அந்த கண்ணனுடைய கைகளில் சந்தனம் பூச்சி இருக்கு கண்டனுடைய பூ சரீரத்திலேருந்து அந்த ஆம்பல் பூ வருது தாமர்புஷ்பம் வாசனை வரும் அதை கையை முகர்ந்து அப்படியே சந்தோஷப்பட்ட மயிர் கூச்சிலிருந்து ரோமாஞ்சனமாகி அப்புறம் சுச்சும்பாக அப்படி வந்து முத்தமிட்டாள் நாட்டியம் ஆடுறபோது அசையக்கூடிய குண்டலங்கள் அந்த குண்டலங்கள் வந்து தங்க குண்டலங்களாக இருக்கு இல்லையா ஜிமிக்கின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவர்களுடைய இதெல்லாம் கண்ண பிரதேசம் நல்லா படிங்கு மாதிரி இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்குது அதெல்லாம் பிரதிபலிக்கிறது அது ஆடுற போதும் அப்படியே இடிக்கிறது அப்போ அதனுடைய காந்தியால் அழகு பொருந்தி அந்த கண்ணத்தை தன்னுடைய கன்னத்தோட கண்ணனுடைய கன்னத்தையும் வைத்துண்டு ஒத்து பண்ணால் அவள் ஏக்கா கசியாச்சிரு யாரோ ஒத்தி யாரோ இது தேவையில்லை ஐடென்டிஃபிகேஷன் யாருக்கும் பேர் எதுக்கு பேர் வந்து புரியிறதுக்காக எல்லாம் ஞானியாயிட்டார்கள் ஆகிட்டார்கள் வரலாம் அப்போ அப்போ கண்ணனுடைய அந்த இதுல இதில் வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூவில் சரவணம் இருக்கேன் தாம்பூவில் சருவிதான் தாம்பூரத்தை சாப்பிட்டது அந்த உச்சிகத்தை வெச்சலேயே அப்படியே தன்னுடைய கண்ணிருக்க வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா மாற்றின்ட்டான் அப்படி செய்தான் சப்திக்கக்கூடிய கூஜன் நூப்புற மேக்கலாம் அந்த மேக்கலைங்கிறது இடுப்பில் இருக்கிறது நூப்புறங்கிறது காலை இருக்கக்கூடிய அந்த சலங்கை தண்டைகள்லாம் அப்போ தண்டைகள்லாம் சப்திக்கக்கிறதையும் அத்தம் போடு மேும்னி இருக்கும் சத்தம் போடுது போய் மங்களகரமான பக்கத்தில் கிருஷ்ணனுடைய அப்படி தாமர மாதிரி தாமரை தான் தாமரை போன்ற கையை வந்து தன்னுடைய அப்படியே கிருதயத்தை வச்சு அப்படியே அவளுடைய எல்லா தாப்பத்தையும் விட்டும் சந்தோஷமடைந்தான் அப்படி சொல்கிறார் அப்போ லக்ஷ்மி காந்தனவன் யாரே ஸ்ரீ ஏகாந்த வல்லவம் அப்படி லக்ஷ்மி காந்தரான அந்த கிருஷ்ணனை கணவன அடைந்த அவருடைய கைகளால் கழுத்தில் கட்டிக்கொள்ளப்பட்ட அந்த கோபிகள்லாம் அவரையே கானம் பண்ணிக்கொண்டு விளையாடினார்கள் அப்படின்னு நினை அவர் தான் ஆச்சு கண்ணன் ஒத்துறதான் புருஷன் மற்ற எல்லாேருமே ஸ்திரீ அடியானம் ஸ்ரீதான் நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்ரீதான் நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்ரீதான் அடியானம் ஸ்ரீ அப்போது க கணவன் ஒத்துறது கஷ்டன் ஒத்தன் தான் ஆச்சுடம் அவன் பட்டவன் வந்து அப்படிப்பட்ட அவனை வந்து பதியாக அடைந்து அவனுடைய கைகளால் கழுத்தில் அப்படியே கட்டிண்டு என்னாச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தானம் பண்ணிக்கொண்டு அப்படியே ஆடினார்கள் விளையாடினார்கள் அந்த ராச லீலையை தொடர்ந்தார்கள் விவரமாக பார்ப்போம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு அப்போது சுக்கரப்பிரமணிய சொல்கிறார் ரசக்கடையில் களைச்சு போயிட்டாள் டயர்ட் ஆகிட்டாள் அவற்றி வந்து கையில் இருக்கக்கூடிய அவ்வளோ வளைகள்லாம் அப்படி நழுவுறது தலையில் இருக்கக்கூடிய மல்லிகை பூக்கள்லாம் அப்படியெல்லாம் கட்டின மல்லிகை எல்லாம் செதறி போகிறது பக்கத்தில் உள்ள கிருஷ்ணனுடைய தோளம் அவ்வளால் கூட அவ்வளோ ஸ்பீடில் இன்னும் ஆட முடியல அப்படியே ஓட முடியலை அப்போது கண்ணனுடைய தோலை அப்படியே தன் கைகளால் கட்டிண்டு அவனோட சேர்ந்து அப்படியே அவளையும் சேர்த்து அவர் வந்து சுற்றுறார்வர் கண்ணன் அப்படியே அவர் சேர்ந்துட்டார் கண்ணனுடைய கழு தோலை வந்து தன் கையால் கட்டிண்டு அவனோட சேர்ந்து சுற்றுறாருப்ப அப்போ இன்னொருத்தி வந்து சந்தனம் பூசியிருக்கு கண்ணனுடைய அந்த கைகள்லாம் அதில் அல்லிப்பூ மனம் அப்படி அழகாக இருக்குது தாம்பரப்பு வரும் கண்ணனுக்கு இயற்கையாகவே அந்த சரீரத்தில் அந்த கந்தம் வாசனை இருக்கும் அப்படிப்பட்ட சுகண்ட வாசனை கொண்ட கிருஷ்ணனுடைய கையை அப்படியே முகர்ந்து மயில் கூச்செறிந்து அப்படியே ரோமாஞ்சிடமாயி சரீரத்தில் ரோமாஞ்சனமாக அப்படியே வருங்க இது ஆனந்தம் அந்த ரோமாஞ்சிட ஆனந்தத்தை அவனுக்கு வந்து சுச்சும்ப முத்தமிட்ட அப்படி நட அப்படி ஆடுற போதும் சுற்றி வர்ற போதும் நடனம் புரிய போதும் குண்டலங்கள்லாம் அசைது அந்த குண்டலங்கள் அசைந்து கன்னத்தில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறது அதில் ஏற்கனவே கண்ணாடி போன்ற பழுங்கி மாதிரி கண்ணம் அதில் வந்து அப்படி பிரதிபலிக்கிறது அப்படி அசையக்கூடிய குண்டலங்களால் ம இது இருக்கக்கூடிய அழகான மாதவனுடைய கண்ணத்தை தன் கண்ணத்தோட இணைச்சுட்டு அப்படியே சேர்ந்து இருக்கிறாப்புல மட்டும் தான் தாம்பூலத்தை கண்ணன் வந்து அவளுக்கு கொடுத்தாள் அவளும் கண்ணன் வாங்கிட்டால் தாம்பூலத்தை மாற்றிக் கொண்டால் தாமரை போன்ற குளிர்ந்த அழகான கைகளை வந்து தன்னுடைய சரீரத்தில் அப்படியே அழுத்தி வைத்துக் கொண்டால் அப்படியே ஒரு பெரிய பிரம்மானந்த அடைந்த அடைந்தால் அடுத்தது பதினஞ்சிலிருந்து மேல பார்க்கணும் करनोत पलाले, करनोत पलाले, आ, का विटंग कपोल பதினஞ்சில பார்ப்போம் அணோத்பலா கர்ணோத்பலால கர்ணோத்பலால விரசியோ வலயநூப்புரோஷவாப்பம் பகவத நூத்து சுவேச திரோ பரமாயசோஷியம் एवं ஏம் பரிஷ்பேக்ணோம விளசாசை ரேமே ரமேஷோந்தீம் யபிரதிபிம்பா குலேய்தியா கேசாந்தூலம் குதபட்டி காம் வா நாந்த பிடிமலம் பஜசி வித்திரமலா வர குரு கிருஷ்ணவிக்கீடு வீட்சேச்சரத்ய காமாச்சம் அகணோபிஸ்ஃபுவாத்மாஷிதே பகவான் தாபி ஆமாலையா ஆமா இங்கே காம் ஆமோப்பீலைய்லோகம் பதினாறுலேருந்து இருபது இன்னும் ரெண்டு ரூபா அந்த வந்து ஆவர்த்தி பார்த்துட்டு அத்தனை பார்க்கணும் மேலே பார்க்கணும் ராதிகிருஷ்ணன்